ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று அறிவிக்கின்றார்கள் அவர்களே ஒழுப்ப கூறுங்கள் என்று நான் கேட்டேன் முழுமையாக செய்வீராக விரல்களுக்கிடையே கோதி கழுவுவீராக மூக்குக்கு தண்ணீரை செலுத்துவீராக நீர் நோன்பாலியாக இருந்தாலே தவிர அதாவது அப்பொழுது மூக்கின் தண்ணீர் சென்று விடாமல் பார்த்துக் கொள்வீராக இன்று நபி சல்லு அனி அல்லாம கூறினார்கள் அபோதா ஒன்று நான்கு இரண்டு திருமிதி ஏழு எட்டு எட்டு இது ஹசன் சகி என திருமதி இமாம் கூறுகிறார்கள்